நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுந்தது சிவபெருமானின் நின்று கொஞ்சமும் வலுவாக இருக்குமார் இருப்பதை கண்டாலே ஆனால் உடனடியாக அவர் மீது பாசம் கொண்டு அவர்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பாராம் ஆக குளச்சிறை நாயனார் நல்ல ஒரு குறிக்கோள்களை வைத்து திருத்தொண்டர்களை பக்தியோடு பணிந்து ஏற்றி வந்திருக்கிறார் உலக மக்கள் இவையெல்லாம் மேற்கொள்ளும் நலங்களை உடையவர்களாயினும் அந்த உலகத்தில் தீமையை உடையவர்களாயினும் சிவனை மட்டும் தொழுதால் இரண்டு நபர்களையும் அவர் அன்போடு சிவனடியார் என்று ஏற்றுக்கொண்டு தொண்டுகளை செய்து வந்தார் தனி ஒருவனாக சிவனடியார் வந்தாலும் பெரும் கூட்டமாக சிவனடியார் வந்தாலும் அவர்களை அன்புடன் எதிர்கொண்டு முகமலர்ந்து அகமலர்ந்து இன்சொல் கூறி உணவு ஊட்டுவாராம் திருநீரு உருத்திராக்கம் கோவணம் என்று சிவசாதனங்களையெல்லாம் தரித்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பஞ்சாட்சரத்தை ஓதுகின்ற அடியவர்களை நாடோறும் போற்றி புகழும் நியதியுடையவராக இந்த குளச்சிறை நாயனார் இருந்தாராம் இத்தகைய அருண் அலங்களுடைய நாயனார் மதுரை அரசு நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராகவும் விளங்கினார் எப்படி பாருங்கள் இந்த குளத்தை காப்பாற்றுவதற்காக குளச்சிறை நாயனார் என்ற இந்த பட்டத்தை பெற்ற இவர் மதுரையில இருக்கூடிய நின்ற சீர் நெடுமாறனார் என்ற பாண்டிய மன்னனிடமும் தலைமை அமைச்சர்களில் ஒருவராக விளங்கினார் பகைவர்களை வெல்லும் பொழுது பாண்டிய மன்னனுக்கு மிகுந்த உறுதியாகவும் உறுதுணையாகவும் இருந்தார் இடையராத இறைவன் திருவடிகளை செந்தமிழ் பாடல்களினாலே துதி செய்தும் வாழ்ந்து வந்தார் எங்கும் பரவிய புகழுடைய பாண்டிமா தேவியருடைய சிறந்த திரு உண்மையாக தொண்டராகி நின்றார் புண்மையான சமணருடைய பொய்மைகள் எல்லாம் நீக்கவும் பாண்டி நாட்டில் திருநீற்றின் மகிமையை உணரச் செய்யவும் நிலை பெற்ற சைவத்தினுடைய திருப்பணிகளை மேலாற்றவும் இவர் முனைப்பு காட்டினார் பல்வேறு திருவடிகளை முடிமீர் புனைந்து புண்ணிய சீலராகவும் அனல்வாது புனல்வாது செய்து தோற்று போன சமணர்களை ஒடுக்கவும் நீண்டகாலம் அவர் பணியாற்றியிருக்கின்றார் நின்ற சீர் நெடுமானரிடம் அமைச்சு தொழில் பூண்டு உலகமெல்லாம் சைவ நறியை பரப்பி இறுதியிலே அவர் இறைவனடி சேர்ந்தார் ஆக இந்த வரலாறு நமக்கு அதிகம் கிடைக்கவில்லை ஆனாலும் இன்றளவும் நீங்கள் இந்த குளச்சிறை நாயனாரனுடைய பிறப்பிடமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மணமேல்குடிக்கு சென்றீர்களேயானால் அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம் அவருக்காக ஒரு அற்புதத்தை சிவாலயம் அங்கு இருக்கின்றது அவர் வணங்கிய அந்த சிவாலயத்தை நாமும் தரிசிப்போம் அந்த தரிசனத்தின் தரிசனத்தின் மூலமாக எல்லாமுள்ள ஈசனின் அருள் பெற்று சந்தோஷமாக வாழ்வோம் ஆக இந்த நாயனாரது வரலாறு இத்தோடு நிறைவு மீண்டும் அடுத்த நாயனார் வரலாற்றில் சந்திப்போம் நேர்களே உங்கள் அன்பு ஸ்ரீனிவாசனின் வணக்கங்கள் மற்றும் நன்றிகள்